அலாமிகம் வரமத்துல வர அல்லா சுல்ஹானா ஹஜரத் முகமது சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் பாதுகாப்பதற்கு ஆண்கள் பெண்கள் சிறார்கள் முதியவர்கள் என்று பலரையும் அல்லாஹ் தெரிவு செய்தார் ஏழைகள் தனவந்தர்கள் படித்தவர்கள் அல்லாஹ்ஹஹாலா இந்த தீனை பாதுகாப்பதற்கு பலரையும் அல்லா அபுல் அஸத் தெரிவு செய்திருக்கிறார் குத்துபு சிகா என்று சொல்லப்படக்கூடிய புகாரி முஸ்லிம் அபுதாவுத் திருமிசி நசாயி இப்லுமாஜா என்ற இந்த ஆறு பெரும் இமாம்களினால் தொகுக்கப்பட்டிருக்கும் ஹதீஷ் கிரந்தம் சுமார் இருபத்தி எண்பத்தி சுற்ற ஹதீஷ்களை பதிவு அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் இந்த ஹதீஸ்களில் பதிவாக இருக்கிறது இவைகளை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் சுஹான் பலரையும் தெரிவு செய்தான் அதில் அவர்களுடைய காலத்தில் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மர்ணித்தவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சகபாக்கள் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறார்கள் நபியவர்களை சந்தித்து அவர்கள் மோத்தாகும் பொழுது பிற்காலத்தில் ஈமானுடன் கூடியவர்கள் சகாபாக்கள் என்ற ஒரு வர்ணனையை சொல்லியிருக்கிறார்கள் நபியுடைய காலத்தை அடைந்து சிலர் கண் பார்வை இல்லாமல் நபியவர்களை காணவில்லை ஆனால் நபி சந்திக்கிறார்கள் நபியவர்களுடன் சேர்ந்திருக்கிறார்கள் காணாமல் இருந்தாலும் உம்முக்தூ போன்ற சகாபிகள் அவர்களுடைய கண் பார்வை இல்லை ஆனால் ஈமானுடன் வாழ்ந்து நபியுடன் சேர்ந்திருந்து பிற்காலத்தில் அவர்கள் மோத்தாகும் பொழுது ஈமானுடன் மோத்தாகினார்கள் அந்த பட்டியலில் ஏராளமான சகாபாக்கள் உள்ளடக்கப்படுகிறார்கள் அதில் இன்று நாம் எடுத்துக்கொள்ள இருக்கும் அலி ரான் அவர்கள் சிறு வயதிலேயே அல்லாஹ் அவர்களுக்கு தீனுடைய இஸ்லாம் என்ற இந்த கவலையை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கினார் அவர்களுடைய மாமனார்களான அபுபக்கர் ருதேலான் அவர்கள் உமர் ரஜிலான் அவர்கள் தன்னுடைய ஹப்ஷா செல்லம் அவர்கள் மனமுடித்திருந்தார்கள் நபியவர்களுக்கு மூணு மருமக்கள் மார்கள் ஏற்கனவே தலா செய்யப்பட்ட ரெண்டு பேர் இருந்தார்கள் குஃபர் இன் காரணத்தினால் ரெண்டு குழந்தைகளும் அவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது நபியவர்களுடைய தீன் ஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முன்னணியில் சென்றவர்களில் ஹதரத் உஸ்மான் ரஜிலான் அவர்களும் ஹதரத் அபுல் ஆஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஜெய்னப் ரதி அல்லான் அவர்களுடைய கணவனும் ஹதரத் பாத்திமா ரஜி அல்லான் அவருடைய கணவனாகிய ஹசரத் அலி ரதிலான் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சஹாபாக்களுடைய முக்கியத்துவம் சஹாபாக்களுடைய அன்பு ஹுப்புல் அன்சார் மில்ல் ஈமான் இமாம் முகாரி அஹ்லா அவர்கள் சஹாபாக்களை நேசிப்பதை ஈமானுடைய ஒரு பங்கு என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஈமானுடைய ஒரு பகுதிதான் அன்சாரிகளை நேசிப்பது தலைப்பில் ஒரு தலைப்பை கொண்டிருக்கிறார்கள் அதனால் எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்தில் சஹாபாக்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை நம்பிக்கை அவர்கள் மீது உள்ள அன்பு அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு அடிக்கடி ஹிகாயத்து சஹாபா உள்ளடங்கப்பட்ட அந்த கிரந்தங்களை சஹாபாக்களை பற்றி தொகுக்கப்பட்டிருக்கும் குலபாக்களை பற்றி துவக்கப்பட்டிருக்கும் சரியான தகவல்களை தரக்கூடிய படிக்கும் பழக்கம் உள்ளவர்களாக நாம் நம்ம நம்முடைய குழந்தைகளையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அலி ராலிபுடைய சிறிய தந்தை அபு தாலிப் அலி ரதிலா நவர்களுடைய தந்தையாக இருந்தார்கள் அபு தாலிப் அவர்கள் அவர்களுடைய பேரை அலி ரான் நபர்கள் அலிப் நபி தாலிப் என்று இன்னும் அவர்களுடைய அப்து மனாப் என்று அபு தாலிபுடைய பேர் இருந்தது அபு தாலிப் அவர்களை அப்து மனாண்டு அழைப்பார்கள் அவர்களுடைய சகோதரரான உடன் பிறந்த சகோதரான தந்தை அப்துல்லா ஹசரத் அலி ரஜுடைய தந்தை அபு தாலிப் இவர்கள் இருவரும் உடன் பிறந்தவர்கள் ஹசரத் அலி ரஜிலான் அவர்கள் கிடைத்தவுடன் தாயார் அவர்கள் அசத்மத்து பின் தசத் மகள் மர்மகளுடைய பேரும்மாரத் அலியுடைய தாயுடைய பேரும்மாரத் ஹம் ரூ மி இந்த மூணு பாத்திமாக்கள் இருபத்தி நாலு மிக பிரபலியமானவர்களாக இருந்தார்கள் அல்லாஹு அன்ஹா என்று சொல்லும் பொழுது நபியுடைய மகள் ஃபாத்திமா ஹதரத் ஃபாத்திமா ரஜி அல்லாஹான் சொல்லும் பொழுது அசத் உடைய மகளான ஹதரத் அலி ரதிடைய தாயாக இருக்கிறார்கள் ஹசரத் அலி ரதிலுடைய தாய்க்கு பெரும் பங்கு இருக்கிறது ஒரு மாமியாகவும் அவர்களுடைய ஒரு பெரிய பங்கு இருக்கிறது சாட்சியாகவும் சிறு வயதில் அப்துல் முத்தலிபை இறந்ததுக்கு பிறகு தன்னுடைய ஒரு எத்தீமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ராம் தஞ்சம் தரவில்லையா பாதுகாப்பு தரவில்லையா என்று அல்லாஹு சாலா கேட்குகிறான் அதற்கு காரணமாக அமைந்த அந்த அப்துல் முத்தலீப் பாட்டினார் அவர்களுக்கு பிறகு பொறுப்படுத்தது அபு சாலிப் அபு சாலிபுடைய மனைவிதான் தான் பெற்றெடுத்த பொழுது அவர்களுடைய கணவன் அபு சாலிப் வெளியில் இருந்தார் அப்பொழுது அவர்கள் பேர் வைக்க நாடி தன்னுடைய தகப்பனின் பெயர் பாசிமத்து பின்ச அசத் அசத் என்ற அவர்கள் தன்னுடைய தகப்பனின் பெயரை மகன் அலி உதிலான் அவர்களுக்கு வைத்தார்கள் அதாவது அபு சாலிப் அவர்கள் அபு சாலிப் அவர்கள் திரும்பி வந்தவுடன் அபு இதை பேர் பிடிக்கவில்லை அவர் பெயரை மாற்றி அலி என்ற பெயரை ஹைதர் என்ற ஹைதர் என்று அழைத்தால் சிங்கத்துக்கு சொல்லப்படும் அலி ரஃபியலான அவர்களுக்கு பெயர் மாற்றினார் அபு தாலிப் மாற்றி அவர்களுடைய பேரை அவர்களுக்கு அலி என்று வைக்கப்பட்டது கண்ணியமான சகோதரர்களின் அபுல் ஹசன் என்றும் அவர்களுடைய காரண பேராக அமைந்திருந்தது புண்ணியத்த வழக்கம் இருந்தது அரபியர்களிடத்தில் அவர்கள் ஒரு காரண பேரை வைப்பார்கள் அபுல் ஹசன் என்றும் அழைக்கப்பட்டார்கள் இன்னும் அவர்கள் அவர்களுக்கு அபு துராவ் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதற்கு அலி ரஜான் அவர்களுக்கு அபு துராவ் அபுல் ஹசன் அவர்களுடைய மூத்த மகன் ஹசன் அதனால் அபுல் ஹசன் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக இஸ்லாமிய வரலாற்றில் அன்றைய சஹாபாக்களுடைய காலத்தில் ஒரு தாயை அழைக்கும் பொழுது உம்மு ஹசன் என்று பாத்திமாவுடைய சொல்வதற்கு பகரமாக அலிரதிலான் அவர்களை குறிக்கும் அலி ரிலான் அவர்களுடைய மூத்த மகனுடைய பெயரை வைத்து அவர்களை அழைத்து வந்தார்கள் குழந்தை கிடைக்காத பட்சத்திலும் ஒரு நல்ல அல்லா இடத்தில் ஒரு விருப்பத்தை நாடி குழந்தையுடைய பெயரை வைத்து பெண்களை அழைக்கும் பழக்கம் அரவுலகத்தில் இருந்து வந்துள்ளது தாய்மார்களை அழைப்பதற்கு அந்த குழந்தையின் குழந்தையின் தாய் என்று அழைக்கும் பழக்கம் அரபு உலகத்தில் ஒரு பழக்கமாக நபி அவர்களுடைய காலத்து புழக்கமாக இருந்து வந்திருக்கிறது ஆக இவர்களுக்கு அபுல் ஹசன் என்ற இந்த காரண பேர்கள் ஒன்றான இது தகம் குழந்தைக்கு தன்னுடைய மூத்த மகனுடைய பெயரை சொல்லி அழைக்கப்பட்டது இரண்டாவது ஒரு பேர் மிகவும் ஒரு இனிமையான சம்பவத்தை இமாம் புகாரி ரஹ் அவர்கள் சகில் புகாரியில் பதிவு செய்திருக்கிறார்கள் அபு துரா மண்ணின் தந்தை என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் காரணம் என்ன ஒரு நாள் ஹதரத் அல்லாஹ் செல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்த பொழுது பாத்திமா ரவி அவர்கள் தனிமையில் இருந்தார்கள் எங்க மருமகனை காணவில்லை என்று கேட்ட அவர்கள் சொன்னார்கள் என்னோட கொஞ்சம் கோவிச்சு கொண்டு இங்க வீட்டில இருந்து வெளியே போயிட்டாங்க வசூத் அலி செல்லம் அவர்கள் தேடி அனுப்பையும் அவர்கள் அதில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் அலிவு செல்லம் அவர்கள் பக்கத்தில் போய் அவர்களை அழைத்தார்கள் அபா துராப் என்று அவர்களை சக்தி எழுப்பினார்கள் அவர்களுடைய மண்ணின் தந்தை என்று அவர்களை அழைத்த அவர்களுக்கு இந்த பேர் மிக விருப்பமாக இருந்தது அமைதி ஆணையாக இந்த பேரை வேற யாரும் இல்லை நபி அவர்கள் தான் இவர்களுக்கு சூற்றினார்கள் என்ற இந்த பெருமை சந்தோஷம் அவர்களுக்கு இருந்தது கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே அல்லா சுஹானா அலி ரான் அவர்களுடைய இந்த சிறப்பை அலி ரிலான் அவர்கள் நான்காவது கலீஃபா ഖലീഫ എന്ന് சொல்லുമ്പോൾ അവുഖർദീലാൻ അവർകൾ ಮೊದಲ ഖലീഫ ഹദരത്ത് മർദീലാൻ രണ്ടാമത്തെ ഖലീഫ ഹദരത്ത് ഉസ്മാൻ ഉദീലാൻ അവർകൾ മൂന്നാമത്തെ ഖലീഫ ഇന്ന് നാം പേശി കൊണ്ടിร்ப்பവേ റസൂൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകളുടെ ശരിയ സന്ദയിൻ മകൻ ഹദര റസൂല്ലല്ലാഹി സല്ലം അവർകളുടെ അതേ തരത്തിൽ സ്ലാത്തെ ശരിയവരുടെ വയവേയേ മികവും കുറൈവാകുകുടിയ നേരത്തിൽ ഏറ്റുകൊണ്ട് അнда ഒരു பெருமை ഹദര അലി റദിയല്ലാഹ് അവർകൾക്ക് ഇരിക്കുന്നു അവർകളുടെ அவர்கள் குலப்பாக்கலில் நான்காவது கலீஃபாவாக இருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுது என்ற அடிப்படையாக எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்களுடைய பிறப்பும் நபித்துவத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பு அல்லது நபித்துவத்தின் பத்து வருஷத்துக்கு முன்பு என்ற ரெண்டு சொற்களும் வந்திருக்கிறது அவர்கள் அந்த அடிப்படையை பேசும் பத்து வயதுடைய வித்தியாசத்தை பயன் செய்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் பத்து இருந்தார்கள் என்று சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அலி ஹதேலான் அவர்களை பேசும் மூன்று விஷயங்களை நாம் விளங்கிக் வேண்டும் குறை சென்ற அந்த ஒரு கோத்திரம் இருந்து வந்ததுலா அலிஸ்லம் அவர்களுடைய குலம் பனு ஹாசிம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்துல் முத்தலிர் பாட்டுதாராக இருந்தார்கள் சகோதரர்களை குறைஷ வம்சம் என்பதே மிக ஒரு சிறப்பான வரவேண்டும் என்று சனி முஸ்லீம் உடைய ஹதீஸ் பதிவு செய்கிறது இமாம்களாக ஒரு நாட்டுடைய தலைவராக அரபு உலகத்தில் உலகத்திற்கு தெரிவு செய்யப்படும் பொழுது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இஸ்லாமிய அடிப்படையில் தெரிவு செய்யப்படும் பொழுதை அவர்கள் இந்த அடிப்படை அல் ஐம்பமின் குறைஷ் இமாம்களாக அவர்கள் இமாம் என்று சொன்னால் மசூதி ஒரு ஆட்சியை செய்யக்கூடிய இமாமாக தெரிவு செய்யப்படும் இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில்தான் உமர் உஸ்மான் அலி ரஜான் அவர்கள் இந்த குறைஸ் வம்சத்தை சேர்ந்தவர்கள் குறைச்சிகள் வந்து நல்ல அகலாக்கு வீரம் உள்ளவர்களாக அவர்கள் மிக ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு குழந்தைகள் மீது அன்பு இருந்தது ஹஜ் பைசுல்லாவை அவர்கள் பராமரித்து வந்தார்கள் அவர்களிடத்தில் மௌத் கஃபனுடைய அந்த பழக்கம் இருந்தது அவர்கள் குளிப்பு கடமையானால் குளிப்பை அவர்கள் பேணி வந்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் காணப்பட்ட மகருடைய தொகை கொடுத்து திருமணம் செய்யும் பழக்கம் இருந்தது பலாக்கண்டால் மூன்று நாள் என்ற அந்த பழக்கமும் அவர்களிடத்தில் இருந்து வந்திருக்கிறது குறைஸ் வம்சம் எல்லோருமே அரவுலகத்தில் குழந்தைகளை உயிரோடு புதைக்கும் பழக்கம் இருக்கவில்லை இதனால தான் அல் கமா அவர்கள் வந்து அவர்களை சந்தித்த பொழுது செல்லும் கேட்டார்கள் அன்சும் மண் அன்சும் நீங்கள் யார் என்று கேட்டார்கள் விவாயத்தில் அவர்களை யார் என்று கேட்ட பொழுது அப்படின்சிகள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன அடிப்படை இருக்கிறது அப்பொழுது அஞ்சு பிரதானமான அம்சங்கள் ஜாஹிலியத்துடைய காலத்தில் நம்மிடத்தில் சிறப்பு அம்சங்களாக இருந்து வந்திருக்கிறது என்று அல் கமா ரெட்டபொழுது செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் அசுகுர் இந்த நல்ல செழிப்பாக இருக்கும் பொழுது சுக்குர் செய்வோம் அசர் இந்த வரும் பொழுது நாங்கள் பொறுத்துக் கொள்வோம் அதே உண்மையை பேசுவோம் சந்தோஷம் கஷ்டம் வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டோம் கதா விதியை தத்தீரை அது ஏற்படும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஜாகியத்தை பற்றி நாங்கள் படிக்கும் பொழுது ஜ என்பது மோசமானது ஜாஹிஜத் என்பதே அது குழந்தைகளை உயிரோடு புதைக்க கூடியது ஜாகித என்பது நிர்வாணமாக தவார் செய்யக்கூடியது அதெல்லாம் இருக்கதான் ஆனா எல்லாருமே அதுக்கு ஆமாசாமி போட்டவர்கள் அல்ல எல்லாருமே அதை விரும்பக்கூடியவர்கள் அல்ல குறைசை சார்ந்தவர்கள் இடத்துல இந்த மேலான சில பண்புகள் இருந்ததே அதுதான் குழந்தைகள் மீது அன்புள்ளவர்களாக இருந்தார்கள் ஹஜ்ஜை அவர்கள் வேண்டுதலாக செய்து வந்தார்கள் காபத்துல்லாவுடைய பராமரிப்பை பொருட்படுத்தார்கள் மௌத்தாயினால் கப்பல் செய்து அடக்கம் செய்யும் வழக்கம் இருந்தது குளிப்பு கடமையானால் குளிப்பை அவர்கள் குளிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் மகர் கொடுத்து திருமணம் செய்யும் வழக்கம் உள்ளதாக இருந்திருக்கிறது தலாக் என்பது சர்வ சாதாரணமாக இருந்தது நூறு தலாக்கை குளித்து ஒரு பெண்ணை சேர்த்துக் கொள்ள முடியும் என்ற கலாச்சாரம் அரங்குலகத்தில் இருந்தது ஆனால் ஜாகித துறை இருந்தது ஆனால் இஸ்லாம் எதை சொல்கிறதோ தலாக் என்பது ஒரு ஆண்கை மூன்று தான் நூறு தலாக்கை கொடுத்தேன் என்று அப்துல்லா மசூத் ரான் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து சொன்ன பொழுது ஜாகிரியத்துடைய பழக்கத்தில் சொன்னார் அவர்கள் சொன்னார்கள் நீ மூன்றை நிறைவேற்றி விட்டாய் தொன்னூத்தி ஏழுடன் அல்லாஹுடன் விளையாடி இருக்கிறாய் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய புறானுடன் விளையாடுகிறாயா என்ன நூறு தலாக் என்று பேசுகிறாய் தலாக் என்பது மூன்று தான் உனக்கு தரப்பட்ட ஒரு துப்பாக்கி எடுத்து சிலவேளை சுட்டு விட்டாய் சுட்டதற்கு பிறகு தலாக் கொடுத்ததற்கு பிறகு அவளுக்கும் உனக்கும் உறவு வைத்துக் அது முற்றாக துண்டிக்கப்பட்டுவிடும் தலாக் என்ற வார்த்தை ஜாகித காலத்தில் புலங்கப்பட்டது குறை வம்சத்திடத்தில் இந்த நல்ல பழக்கங்கள் இருந்திருப்பதாக சர்ச்சி ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதிலிருந்துதால் அவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் நிறைவேற்றி வந்தார்கள் அவர்களுடைய ஈமான் காபத்துல்லாவின் மீது நம்பிக்கை பனு ஹாஷிமுக்கே அவர்களுடைய குலத்தார்கள் வசியத்து செய்த அந்த விஷயம்தான் அநியாயம் செய்யக்கூடாது என்பதை அவர்களுக்கு மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது அந்த பனு ஹாசம் அந்த குலத்தில் பிறந்தவர்கள் தான் அதே நேரத்தில் குலம் அதில் பிறந்தவர்கள் தான் அப்துல் முத்தலிப் என்ற வசூல் சல் அல்லாஹ் அவருடைய பாட்டினார் வசூல்ல அலுவலாம் அவர்களுடைய நபி சொல்லாஹு அலைய வசல்லாம் அவர்களுடைய அவர்களுடைய பாட்டினாருடன் மிக நெருங்கிய தொடர் பிறந்தது அலுவதான் அவர்கள் அவருடைய பாட்டரான அப்துல் முத்தலீப் அவர்கள் மிகவும் மிகவும் நேர்மையான மனிதராக மிக அல்லாவுடன் தொடர்புள்ள மனிதராக சுல் அவர் வந்து வசதி உள்ளவர் அல்ல ஆனால் அவரிடத்தில் குழந்தைகளை மிக ஒழுக்கமாக பண்பாடுடன் வளர்க்கும் ஒரு சிறந்த பண்பு அவர்களிடத்தில் இருந்து வந்தது அவர்கள் மிகவும் ஈமானிய உணர்வுள்ளவர்களாக இருந்தார்கள் காபத்துல்லாவுடைய ஜம்சம் உடைய அந்த பராமரிப்புடைய விஷயத்தில் மிக அக்கறை காட்டி வந்திருக்கிறார்கள் அவர்கள் வரக்கூடிய ஹாஜிகளுக்கு செய்த அனுஷ்டானங்கள் செய்த காரியங்கள் மிக சிறப்பாக அமைந்தது எப்படி இந்த தூண்கள் இருக்கிறதோ ஒட்டகத்தில் வரக்கூடியவர்கள் ஒட்டகத்திலிருந்து இறங்காமல் இருப்பதற்காக அவர்களுக்கு உணவையும் தண்ணீரையும் அங்கு கையெட்டும் அளவுக்கு அவர்களுக்கு ஒட்டகத்தில் இறங்காமல் ஏற்பாடு செய்து வைப்பார்கள் ஜாகிதத்துடைய காலத்தில் குறைசி வம்சத்தில் அதனையும் குறிப்பாக இந்த குலத்தை சேர்ந்தவர்களிடத்தில் இந்த பண்பாடு இருந்தது அப்துல் முத்தலிப் அவர்கள் இப்படிப்பட்டவர்களாக நேர்மையான நிதானத்தை இழக்காதவர்களாக இருந்து வந்தார்கள் அப்ரஹாம் அந்த யானை படையை அலம் தர கைம் என்றேன் குரான் அவர்களை கரும்பு சக்கி சப்பிவிட்டு போட்ட சக்கைகளை போல ஆக்கிவிட்ட அந்த சம்பவத்தை சொல்லி காண்பிக்கிறது இன்றைய உலகத்துக்கும் இது ஒரு படிப்பனையாக இருக்க வேண்டும் இஸ்லாத்துடன் மோதக்கூடியவர்கள் எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த சூரத்தில் படிப்பனையாக இருக்கட்டும் உலக முஸ்லிம்களுக்கு ஒரு நம்பிக்கை அல்லா வச்சாலா ஏற்படுத்தும் ஒரு சூரத்து தான் சூரா அன்றியது இந்த அல்லாஹ் تعالی sahabakale paathu daan mudhalavathu kuntum khayra ummatin ukhrijat lin nas endral solgiraan ummatagalin serantha ummat endre allah mudhal mudhalavu sonnade sahabakale paathu andha sahabakalukke alam tara kayfa faala rabbuka bi ashaabil feen endra andha soorave allah taala irangi veikkum ullade சபாக்களுடைய கொஞ்ச காலத்துக்கு முன்பு நடந்த அந்த சம்பவம் தான் அந்த யானை படையுடைய அந்த தாக்குதல் எதுக்காக அபுரஹா எமனிலிருந்து அவன் ஒரு ஒரு வைராக்கியம் எடுத்துக்கொண்டு காபத்துல்லாவை இடித்து நுறுக்குவதற்காக வேண்டி படையெடுத்துக் கொண்டு வருகிறான் அங்கே அப்துல் முத்தலிபுடன் அவர்களை கண்ணியப்படுத்தி தன் பக்கம் அமர வைத்துக் கொண்டு உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கிறான் அவன் இதுக்காக வந்திருக்கிறான் தான் காவத்துல்லாவை தவிர்ப்பதற்காக வேண்டி அவன் கேட்கிறான் அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் ரெண்டு பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ஒட்டகைகளை எனக்கு திருப்பி தந்துடப்பா என்று சொன்னார்கள் கோடி ரூபா இந்த காலத்துல ஒரு ஒட்டகம் என்று சொன்னா அது ஒன்றரை லட்சம் பொறுமதியாகிறது இந்த ரெண்டரை கோடி ரூபா இந்த மூணு கோடி ரூபா பொறுமதியான இந்த ஒட்டகத்தினை எனக்கு திருப்பி தந்துட்டா எனக்கு தான் இது போதுமாக இருக்கும் அவன் திரும்ப ஆச்சரியத்துடன் கேட்கிறான் நீ என்னப்பா நான் வந்து இருக்கிற அல்லாட வீட தகர்க்கிறேன் அவர்கள் அப்துல் சொல்கிறார்கள் பாரு காபச்சுல்லா அல்லாவுடையது அதை பாதுகாக்க தெரியும் ஒட்டகம் என்னுடையது நீ ஏந்த ஒட்டகத்தை எனக்கு தந்திர அல்லா அதை பாதுகாப்பான் கனியமான சகோதரிகளை தெரியாது எங்களுடைய உள்ளத்திலையும் இந்த நம்பிக்கை வர வேண்டும் ஜாகிலேத்துடைய காலத்தில் வாழ்ந்த அப்துல் முத்தலீவுக்கு இந்த நம்பிக்கை இருந்தது எங்களுடைய உள்ளத்திலும் விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும் உலகம் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் உறுதியாக இருந்தால் அவர்களை அந்த நூறு பேரும் வாழெடுத்துக் கொண்டு அந்த குகையை சுத்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கொண்டுதான் அல்லாஹ் இன்றும் எங்களை பாதுகாப்பான் அல்லா ரபுல் பாதுகாக்க நாடிய பொழுது அவர்கள் ஹிஜரத் செய்து போகக்கூடிய நேரத்தில் வீட்டுக்குள்ளே நூறு வாள்களுக்கு மத்தியில் அமர வைத்து சென்றார்கள் கண்ணியமான சகோதரர்கள் தெரியாது எங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை நாம் உக்க ஹசரத் அலி ரஜிலான் அவர்கள் அவர்களுடைய விஷயத்தில் அப்துல் முத்தலே அவர்கள் நடந்து கொண்ட இந்த விதம் மிகவும் ஒரு ஒரு பாடத்தை நமக்கு தருகிறது அப்துல் முத்தலிபை பற்றி எழுதுகிறார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு அவர்கள் அநியாயம் செய்ய வேண்டாம் என்று வசியம் செய்வார்கள் அநியாயத்தை விட்டு தவிர்க்கு அக்காரும் இல்லா அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை நட்புணத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று வசியத்தை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய வயது ஒன்பதாக இருக்கும் பொழுது அப்துல் முத்தலீப் அவர்கள் அங்கு மரணிக்கிறார்கள் அப்துல் முத்தலீவுடைய மரணம் மக்கத்தை பெரும் சோகத்தில் கவலையில் ஆக்கியது பல நாட்களாக மக்களுக்கு பஜார் மூடப்பட்டது மக்களுடைய கடத்தெருக்கெல்லாம் அடைக்கப்பட்டது அல்லாஹ் சுஹானகோ சாலா அவர்களுக்கு அப்துல் முத்தலீவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை கொடுத்திருந்தார் ருசல்லா அலுசல்ல நபியவர்களுடைய எட்டு வயதில் பொறுப்பை சுமக்கிறார்கள் அபு தாலிபர்கள் சகோதரர்களை பெரியார்களே நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் இவைக்கிட சில விஷயங்களை நாங்கள் படிப்படைக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் பௌத்தர்கள் இந்துக்கள் இந்த அபு தாலிப போன்ற பலரும் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் யூதர்களாக இருக்கலாம் பௌத்தர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் மஜூசிகளாக இருக்கலாம் நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகம் வெறுவெனே முஸ்லிம்கள் மாத்திரம் உள்ள உலகம் அல்ல ஒரு காலம் வரப்போகிறது களிமா இல்லாமல் உலகத்தில் யாரும் வாழ மாட்டார்கள் ஒரு யூதர் மரத்துக்கு பின் பொழிந்தாலும் அந்த மரம் ஆதா யகுதியும் இது ஒரு யகுதி என்று காட்டிவிடும் ஒரு காலம் அப்படி வரப்போகிறது ஒரு காலம் களிமா இல்லாத உலகமும் வரப்போகிறது ஒரு காலம் உலகமே கலிமா உள்ளதாக வரப்போகிறது ஒரு யூதன் தஞ்சம் ஊறும் அந்த மரம் அந்த மரமும் அவனை காட்டி கொடுக்கும் அப்படி ஒரு காலம் வரப்போகிறது கலிமாவோடதான் உலகம் இருக்கும் அதே நேரம் ஒரு காலம் உலகத்துக்கு வரப்போகிறது களிமா சொன்னவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அதோ அந்த இடத்தில் ஒரு களிமா சொன்ன பெண்மன் இருக்கிறாள் என்று சொல்லப்படுமே தவிர வேறு யாருமே இல்லாத நிலைமை எப்படி சிலி போன்ற நாடுகளில் எங்கு பிரேசில் போன்ற நாடுகளில் அறவிகள் செய்தார்களோ அங்கு போய் தன்னுடைய குடும்பம் குடும்பமாக பறிக்கொடுத்து விட்டார்கள் சிலர் தாய்மார்களை போய் சந்தித்து சில முதியவர்களை போய் சந்திக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய மூதாதையர்கள் அவர்கள் இஸ்லாமிய பேருடன் வாழ்ந்தார்கள் இன்று நாம் கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்கிறோம் என்று அந்த நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவில் போய் பார்க்கும் பொழுதே மிக பரிதாபமான அந்த சம்பவங்களையும் நாம் படிப்பினைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் சகோதரிகளை உலகத்துடைய வரலாறு படிக்கக்கூடிய நேரத்தில் முன்னோர்களுடைய வாழ்க்கை படிக்கக்கூடிய நேரத்தில் நாம் இதை கவனத்துக்கு எடுக்க வேண்டும் எப்படி நாம் உலகத்தை பற்றி பேசுகிறோமோ நம்முடைய நாட்டிலும் இப்படியான நிலைமைகள் இருக்கிறது சில மலை சமூகம் வாழக்கூடிய பகுதிகளில் சில அந்நியர்களோட கலந்து அதிகமாக வாழக்கூடிய ஊர்களில் பரிதாபமான நிலைமைகள் இருக்கிறது இந்துக்களுடன் கிறிஸ்தவர்களுடன் பௌத்தர்களுடன் திருமணம் முடித்து கொண்டு வாழ்கிறார்கள் அவளுடைய மார்க்கம் பௌத்தமாக தன்னுடைய மார்க்கம் இஸ்லாமாக அவளுடைய மார்க்கம் இஸ்லாமாக தன்னுடைய கிறிஸ்தவனாக இப்படியான சூழல்கள் இருக்கிறது அப்படியான ஊர்களுக்கு போய் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களை கொண்டு வரும் பணியில் ஈடுபடுவதை நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது நாம் மற்றவர்களை வருவதை போன்று மேலான சகோதரர்களே நம்மவர்களை பாதுகாப்பதை அது மிக சிறந்ததாக மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது நம்மவர்களை நம்மோடு சேர்ந்திருக்கக்கூடிய கலிமாவை சொல்லி முஸ்லிம்களாக பிறந்து இஸ்நாத்தை விட்டு தூரமாகியவர்களை பாதுகாப்பதும் நம்முடைய ஒரு பாரிய கடமையாக பொறுப்பாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எடுப்பதை விட ஒரு முஸ்லீமை பாதுகாத்துக் கொள்வதை இஸ்லாத்துடன் வைத்துக் கொள்வதை இது மிக சிறப்பாக இருக்கும் என்று உணவாக்கல் எழுதியிருக்கிறார்கள் இதனாலதான் ஒரு மனிதனிடத்தில் தொண்ணூத்தி ஒன்பது தவறுகள் அவன் முஸ்லீம் இல்லை என்று சொல்வதற்கு இருக்கிறது என்றால் அதுல உண்டு அவன் இஸ்லாம் என்பதை இருக்கு முயற்சி தவறுகள் இருக்கிறது உண்டு அவன் முஸ்லீமாக இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது என்ற இதை வைத்து அவனை இஸ்லாத்தின் பக்கம் திருப்பிக் கொள்ள முயற்சி எடுங்கள் இதைதான் வரலாற்று நடிகிலும் உள்ள உலமாக்கல் அப்துல்லாவிசன் மன்னா அவர்கள் ஷேக் இல்லியாஸ் ரஹமுல்லா போன்றவர்கள் எல்லாம் இப்படியான பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முயற்சியில் இது இருந்தது மௌலானா இல்லியாஸ் ரஹமுல்லா அவர்கள் மே ஊர்களுக்கு சென்று மக்களை அழைக்கக்கூடிய நேரத்தில் மதம் மாறி போயிருந்த மக்களை பொட்டு வைத்து இந்துக்களை கூடி ஆடி அணிந்து மக்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்க எல்லாரும் சுண்ணத்தெடுக்கப்பட்டு விட்டது உங்களுக்கு கத்தனா நடந்திருக்குது அதனால நீங்க முஸ்லிம்கள் நீங்க இந்த சென்னையை வணங்கக்கூடாவே இன்று முள்ள முள்ள அவர்களை சொல்லி இதன் பக்கம் எடுத்தாங்க கத்னாவ தவிர வேறு ஒன்றுமே அவர்கள்ட இல்லை இஸ்லாம் என்று சொல்றதுக்கு கொட்டு வைப்பார்கள் சிலை வணங்குவார்கள் இந்துக்களை போல ஆடை அணிவார்கள் அவர்கள் அவர்களுக்கு நாங்க முஸ்லீம் என்று பெயர் மட்டும் தான் தெரியும் அவர்களுக்கு மத்தியில போய் நீங்க நூறு தவறுல இருக்கிறீங்க உங்கள்கிட்ட ஒன்று இஸ்லாம் இருக்குது அது என்ன இரண்டாவது இஸ்லாம் இருக்குது உங்களை நாம எப்படி இஸ்லாமத்தில் வச்சு கொள்ள முடியும் நீங்க சிலை வழங்குறீங்க நீங்க போயிட்டீங்க இந்துக்களாக நீங்க நீங்க சேஜிக்கு போறீங்க நீங்க பொறுப்பாக இருக்கிறது சில பௌத்தர்கள் இருக்கிறார்கள் அபு தாலிபை போல கேளுங்கள் பாருங்கள் இந்த அபு தாலிபை அலிரதெயிலானுடைய தகப்பன் அலிரதெல்லானுடைய தகப்பன் அபு தாலிப் அலியுடைய தகப்பன் மட்டுமல்ல அவர்களுடைய சகோதரர்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா அகைல் என்ற ஒருவர் இருந்தார்ோதால என்றுகப்பன்ர்ணித்தார் அபு தாலிப் நபிசல்லாலும்களை எட்டு வயதிலிருந்து பராமரித்தார்கள் யார் இந்த அபு தாலிப் அவர்கள் மிக இறக்க வைத்திருந்தார்கள் இதனால பல சிரமங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது மகன் அந்த மருமகனுடைய தீனுக்காக வேண்டி தன்னால் முடியுமான உதவியையும் உத்தாசையும் வழங்கி வந்தார்கள் கண்ணியமானவர்களை அந்த பள்ளத்தாக்கில் நபிசல்லாலுமர்களுடைய ஏழாவது நபித்துவத்தின் வருடத்தில் ஒதுக்கிவிடுவோம் இவர்களுடன் திருமண ஒப்பந்தம் வியாபார ஒப்பந்தம் கிடையாது என்று ஒரு ஒப்பந்தத்தை எழுதி காபத்துல்லாவில் தொங்கு விட்டார்கள் அவர்களை அந்த பள்ளத்தாக்கில் போட்டு மூணு வருஷமாக சித்திரவதப்படுத்த அதனுடைய ஒரு சம்பவத்தை அவர்கள் பயன் செய்வது நான் அந்த பள்ளத்தாக்கில் போடப்பட்டிருக்கும் அந்த மூணு வருஷத்தில் சந்தர்ப்பத்தில் சிறுநீர் கலிக்க போற நேரத்தில் சலசலண்டு சத்தம் கேட்டது அது என்னென்று பார்த்தா ஒட்டக தோல் துண்டாக இருந்தது அந்த ஒட்டக தோல் துண்டு எடுத்து நான் நெருப்புல போட்டு பொசுக்கி அதை சாம்பலாக்கி அதை நான் வாயில போட்டு தண்ணீரை குடிச்சேன் என சாப்பிடுறது கொண்டு சொன்னார்கள் கன்னியமான சகோதரிகளை அப்படிப்பட்ட சித்திரவதை கொடுக்கப்பட்டது அதோடு சேர்ந்து அபு தாலிப் அவருடைய குலத்துக்கும் இதே சோதனை ஏற்பட்டது கண்ணியமான சகோதரிகளை அபு தாலிப் மிக நெருக்கமாக இருந்தார் நேசித்தார் நபியவர்களை நேசித்த அபு தாலிபுடன் சேர்ந்து கொண்டதுதான் அலி ரதி அலான் அவர்களுடைய தாயார் சுஹான் அல்லாஹ் பின் ஒரு மனைவி ஆசியா ரதி அவர்களை போல திரு மனைவியாக ஒரு தாய் இந்த தாயுடைய பங்களிப்பு கொண்டு வர குழந்தைகளையும் நமக்கு இன்றைய உலகத்து தாய்மார்களுக்கு இதை செவிசாய்க்கும் தாய்மார்களுக்கு படிப்பனையாக இருக்கட்டும் மிக நேசம் வைத்திருந்த உம்மி உம்மி என்ற தாய்க்கு பிறகு ஒரு தாயாக எட்டு வயதிலிருந்து பராமரிக்கும் அந்த பாக்கியத்தை அந்த பாத்திமத்து அசத் அலி தன்னுடைய குழந்தையை பராமரித்தது போன்றே ஜாஃபரையும் அபுத் அல் அந்த தாலிபையும் அந்த அந்த அகிலையும் அந்த ஜுமானாவையும் அந்த உம்ஹானியையும் தன்னுடைய ஆறு குழந்தைகள்ல தாலிப என்பவர் தாலிபு என்பவர் போய் மரணித்தார் ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லா அவர்களுடைய இருக்கும் போய் ஹபஷால் அவர்கள் அந்த இத்தோப்பியா மன்னரிடத்தில் அவர்கள் கொடுத்த அந்த பயான் அவர்கள் செய்த அந்த கொத்துமா அது மிக படிப்பினைக்குரியதாக அமைந்திருக்கிறது அண்ணா அவர்களுடைய ஹதீஸ்கள் அவர்களுடைய திக்கர் அவர்களுடைய தோம் அதை நமக்கு தாய்மார்களுக்கு படிப்பனையாக இருக்கட்டும் அவர்களுடைய தாயாக பங்களிப்பாக நபியுடைய மருமகள் நபியுடைய மகள் பாத்திமாவுடைய மாமியாக மாமி மருமகள் சண்டைகளுக்கு இது ஒரு படிப்பனையாக அமையட்டும் தாய்மார்களே சகோதரிகளே என்று எங்களுடைய சகோதரர்களுக்கு இது படிப்பனையாக இருக்க வேண்டும் ஒரு எதிர்நீச்சல் அடிக்க வேண்டிய காலம் தகப்பனோ குஃபுரில் இருந்து நான் அமர முயற்சி செய்யும் பொழுது அந்த போன்றவர்கள் உட்காந்து கொண்டு நபியவர்களை கிட்ட வராமல் தடுத்து விட்டார்கள் அபு தாலிபை ஒரே ஒரு விஷயம் தான் தடுத்தது அல்ல எங்களை உங்களை சிலருக்கு இந்த மமதை சிலருக்கு அனாவசியமான பெருமை சில சில காரணங்களை வைத்து நல்ல காரியங்களை விட்டு மனிதனை தூரமாக்கி விடுகிறது நான் அப்படி அல்லவா நான் இப்படி அல்லவா நான் இப்படி அல்லவா என்று கருத்துகளை உள்ளத்தில் போட்டு மனிதனை பலிக்கடித்து விடுகிறான் இறக்கல் மன்னனுக்கு ஏற்றுக்கொள்வதற்குரிய எல்லா அடிப்படைகளும் தெரியும் ஸ்லாம் சிறப்பு என்று தெரியும் நவியுடைய காலை கழுவி நான் அந்த தண்ணீரை எடுப்பேன் என்று சொல்கிறான் அந்த இறக்கல் மன்னன் ஆனால் கடைசியில் சொல்கிறார் இந்த ஆட்சி என்னை தழுவதை தடுக்கிறது பணம் பதவி மோகம் மனிதன் என்ன செய்கிறது தீனை விட்டு தூரமாக்குறதை ஸ்நாத்தை விட்டு தூரமாக்குறதை அல்லாஹ் விட்டு தூரமாக்குறதை மேலான சகோதரிகளை மிக விழிப்பாக இருக்க வேண்டும் நாங்கள் தீனோடு இருக்கிறோம் சில சில காரியங்களில் நாம் செய்யக்கூடிய அணுகுமுறைகள் அல்லாவுக்கு கோம வந்து அல்லா புறப்படுத்தி விடுவான் ார்கள்சி வரைக்கும் பக்கத்துல போய் அவரை பார்த்தார்கள் அபூ அபுஜாலுக்கு தெரியும் போகோ இவர் வார வறுத்து நல்லதில்லை பக்கத்துல உட்கார்ந்து களிமா சொல்லிக் கொடுக்க பார்க்கிறாரே என்று அவன் போய் உட்கார்ந்து கொண்டான் பக்கத்துல தூரத்தில் இருந்து நவியவர்கள் மன்றாடுகிறார்கள் சொல்லுங்க என்று தீன் பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நான் தான் என்ற மமது யாருடைய உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது அப்படிதான் மனிதர்களுடைய உள்ளத்தில் கொண்டு வருவான் உலமாக்களாக இருக்கலாம் தாய்களாக இருக்கலாம் நல்லடியார்களாக இருக்கலாம் எல்லோருக்கும் படிப்பனையாக இருக்கிறது நபியை பார்த்த சொல்கிறார்ந்தஸ்தீர்கள் என்ன சொந்த மகந்த அந்த பேச்சேன் மக்கள் பேசுவார்களே இதுவும் ஒரு காரணமா ஒரு மனிதன் ஏற்றுக் கொள்ளாம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா சிலருடைய மூட நம்பிக்கை தவறான கொள்கை தவறான கருத்துகள் ஹக்கை உண்மையை ஏற்றுக்கொள்ள தடுத்து விடுகிறது எப்பொழுதுமே உள்ளத்தை தொட்டு ஒரு ஒரு தமாட்டரை வச்சு பார்த்துக் கொள்ளணும் காற்றல் டெம்பரேச்சரை பார்க்கிறது போல சாதத்தின் நல்லோட இருங்க உணமாக்கலோட இருங்க சாலையான மக்களோட இருங்க இருந்து பாருங்க ஓஹோ எனக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்குது எனக்கு இப்படி ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது நல்ல காரியங்களை நீங்க அற்பமாக நினைக்காதீங்க அல்லா நீங்க நினைக்கிறீங்க நான் சிறந்தவன் அல்லா சொல்லுவான் நீ ஒன்றும் அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்தவள் தான் என்று எச்சரிக்கை செய்கிறது அதனால் கண்ணியமான சகோதரர்களே அவர்களுடைய இந்த அபு தாலிபுக்கு ஏற்பட்ட அந்த சோக முடிவு யாருக்கும் ஏற்படக்கூடாது ஆனால் நாங்கள் ஒரு முயற்சி செய்யணும் காபிர்கள்ரு அபு தாலிப ஒரு சாரா இருக்கிறாங்க அபூஜாலை போல நாங்க உலகத்துல அதிகமான அபூஜா்களை உண்டாக்கிறாம அபு தாலிபுகளை போல வச்சுக்கொள்ள ஆனால் அவரை துயேசத்தையும் கோவத்தையும் அகலாக்கின்மையும் நம்முடைய குடுக்கல் வாங்கல மோசடியும் அவரை அபூஜாகளாக மாற்றிவிடக் கூடாது குறைஞ்சபட்சம் அபு தாலிபுகளாக வச்சுக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் எங்களுடைய அகலா எங்களுடைய பண்பு எங்களுடைய துவா எங்களுடைய அணுகுமுறை இந்த நாட்டில் ரெண்டு பேரை நாங்கள் கௌரவிச்சிருக்கிறோம் அவர்கள் எழுத்து ரீதியாக ஒருவர் சிஜே வீரமந்திரி ரெண்டாவது அந்த லோனா தேவராஜா ரெண்டு பேரும் வயது முதிர்ந்தவர்கள் ஆனா காவிர்கள் பற்றி முஸ்லிம்களை பற்றி நல்லதை எழுதிருக்கிறார்கள் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய மினிஸ்டர்கள் கூட பற்றி விமர்சித்து எழுதிருக்கிறார்கள் கனிவமான சகோதரே இது உலகத்துடைய வழக்கம் ஆனால் எங்களுடைய அணுகுமுறை எழுதியவர்களும் எடுக்க வேண்டும் ஆக அலிறதலால் அவர்களுக்கு அல்லா கொடுத்த தாய் ஒரு பாக்கியமான தாய் அந்த பாத்தியமா அவங்க சொல்றாங்க கொஞ்சம் வெளி பாருங்க தண்ணி கொண்டு வர இந்த காரியங்களை செய்ய மனைவி பார்த்தளுக்கு வீட்டு இருக்கக்கூடிய கடினமான வேலைகளை அவள் உங்களுக்கு செஞ்சு தருவாங்களா மாமிக்கும் மருமகளுக்கும் மருமகளுக்கும் இடையில ஒரு அழகான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை வழிகாட்டுகிறார்கள் சொல்கிறார்கள் வெளி சில நேரம் அவர்களுக்கு போய் வர கஷ்டமாக இருக்கும் நீங்க செஞ்சு கொடுத்துருங்க உள்ளுக்கு மாவரைக்க அந்த ஈச்சல் வள கொட்டைகள் எடுத்து தயாரித்து ஒட்டகத்துக்கு கொடுக்க சாப்பாடு விஷயங்களை பார்க்க இது பாக்கியமாக செஞ்சு கொள்ளட்டும் என்ற மாமி மர்மகள் உறவ ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்புள்ளதாக ஆக்கி கொடுத்தார்கள் கனியமான சகோதரர்களை தெரியார்களே அழிவதையெல்லாம் அவர்கள் இந்த ஒரு அடிப்படையில் தான் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்தார் அவர்களுடைய இஸ்லாம் மிக நூதனமானது அவர்களும் அல்லாஹ் செல்லும் அவர்களும் தொழுது கொண்டிருந்தார்கள் தொலக கடமையாகவதற்கு முன்பும் இருந்தார்கள் முன்பும் இருந்தார்கள் என்ற ஹபீஸ் கிரந்தத்து எக்ஸாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான் எக்ஸாம் எழுதும் பொழுது கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அழிவதில்லாதவர்களுடைய இஸ்லாம் எனக்கு இப்போது ஞாபகத்துக்கு வருது நான் மிக விரிவாக எழுதி அதிகமான மார்க்ஸை இதில் நான் பெற்றுக் கொண்டேன் அதுல ஒரு சம்பவம் இருக்கிறது அந்த சம்பவம் அன்றை நான் படித்தது என்றும் ஞாபகத்துக்கு வருகிறது அலி ரத்தியலான் அவர்கள் நபி அவர்களை சஜிதாவில் கண்டார்கள் சஜிதாவில் கண்டார்கள் அந்த காலம் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கவில்லை சஜிதாவில் கண்டபொழுது ஆச்சரியமாக அந்த சின்ன வயதில் பத்து பன்னெண்டு வயதாக இருக்கும் கேட்கிறார்கள் நீங்க என்ன செய்வீங்க ரெண்டு பேரும் தலையை குளிச்சு கொண்டு இப்படி இப்படி எல்லாம் அலி ரத்துல அந்த இஸ்லாம் வருவதற்கு காரணமாக அமைந்தது அங்கு அலி அவர்கள் களிமா சொல்கிறார்கள் நபி அவங்க உடனே அந்த ஆர்வத்துல என் வாப்பாட்ட பேச்சு நான் சொல்ல போறேன் அபுதாலிம் கிட்ட சொல்ல போறேன் என்று அலிலும் நிறம் வரத்துல சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒருவர் தான் நபி அவர்களுடைய ஆபத்து வந்த நேரத்தில் வீரராக துணிச்சலாக தேர் வைக்க கொஞ்சம் யோசிச்சு என்று அந்த காலத்து ஜாகியத்துல உசாமா அசத் சிங்கம் என்று பேர் வைப்பார்கள் அது அவர்களுடைய வழக்கம் இன்னும் யாருக்கும் அசத் என்று பேர் வைக்கலாம் ஏன் அது அனுமதிக்கப்பட்டது வீரத்தை காண்பிக்கிறது துணிச்சலை காண்பிக்கிறது தைரியத்தை காண்பிக்கிறது அந்த ஹைபர் போல கலத்தில் போகிறேன் அலி ரீது உள்ள அன்பை அதிகரிக்க செய்வானாக உண்மையான அன்புள்ளவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்குவானாக சாபாக்கர் மீது நேசம் கொண்ட சமூகமாக இந்த நாட்டு உலக முஸ்லிம்களை அல்லது யாரெல்லாம் சகவாக்களை தப்பாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு உண்மையான தோகாவை இந்த நாட்டில் அப்படியா நிலைமையில் இருந்து அல்ல பாதுகாப்பானாக இதுவரைக்கும் நபியுடைய குடும்பத்தையும் சகவாக்களையும் மதித்து வந்த இந்த நாடு என்றும் நீடிக்க நாம் பாடுபடுவோமாக எங்களுடைய முயற்சியை கவுல் செய்வாயாக இந்த கொத்துமாக்களை ஏற்றுக்கொள்வாயாக சிறார்கள் தாய்மார்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய உள்ளத்தில் இந்த உண்மையான சகவாக்களுடைய அன்பை ஏற்படுத்துவாயாக வாகிருதாவாந்திர பிள்ளாலுமே